ஃபெசன்டென் என்பவர் உலகின் முதலாவது வானொலி நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மெக்சிகனில் இத்தாலி மண்டபத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது இடம்பெற்ற நெரிசலில் சிக்கி ஐம்பத்தி ஒன்பது சிறுவர்கள் உட்பட எழுபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதலாம் உலகப் பொரின்போது கிறிஸ்மஸ் தினத்துக்காக போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு அல்பேனியா குடியரசு நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு லிபியா இத்தாலியிடமிருந்து விடுதலை பெற்றது முதலாம் எத்ரிஸ் லிபிய மன்னராக முடிசூடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு நியூசிலாந்தில் டாங்கிவாய் என்ற இடத்தில் தொடர்ந்து